வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா தீயவனை நண்பனாக்கிக் விட தனிமையை மேல் ஆம் தீயவனை விட தனிமையை மேல் என்கிறார் முகமது நபி நன்றி வணக்கம்